சத்குரு சுவாமி குரு கிருப்பியார் கற்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த இந்திரனுக்காக நியமிக்கப்பட்ட பூஜைய கண்ணனுடைய உபதேசத்தால் மாற்றப்பட்டது இந்திரனுக்கு கோபம் அதுதான் பார்த்துட்டு இருக்கோம் வந்து இந்த கேவலம் சின்ன பொடி பையன் கண்ணன் கிருஷ்ணன் இவனை நம்பி இந்த மாடுமைக்கிற பசங்கள்லாம் நம்மளை அவமானம் செய்து விட்டார்கள்னு கடைசியாக பார்த்தது மேலே அதுக்கப்புறம் நாலாவது ஸ்லோகத்தில் அர்த்தம் பார்க்கணும் அந்த பிரதி ஸ்லோகார்த்தம் ஆத்மஜானம் ஆண்வீஷிக்கும் வித்யா யதா திருடைஹி கர்ம மை கிருதபிர்நாம நோனிபிகிம் வித்யாமன்வீக்ஷிக்கும் ஹித்வா இத்தேசந்தி பவார்ணவம் வாசாரம் தப்தம் அத்தியம் கிருஷ்ணம் மத்தியும் உபாசித்யம் கோபாமே சக்குரப்ரீம் இந்த இடத்துல ரெண்டு விதமான அர்த்தங்கள்லாம் இருக்குது அதாவது திடாம்போல் ஆத்மஜானத்தை கொடுக்கக்கூடிய ஆண் வீக் ஆண் வீக் வித்யாஹித்வா வேதாந்த வித்தியத்தை நாம நௌனிபகி பேர் மாத்திர பேரளவில் பேரளவில் கப்பல் போன்றவர்கள் எல்லாம் அதிரடை திடமில்லாமல் ஆடிண்டு கொடுதும் ஸ்தாஸ்புரம் இல்லாமல் கர்மமே கிரியாரூபங்களான யாக கிருத்தோபிகை யாகங்களால் பவார் நவம் சம்சார சாகரத்தை தாண்ட பவனம் யதாதித்திரம் தாண்ட விரும்புகிறது போல அதாவது ஒத்தர் வந்து சம் சாகரத்தை தாண்டனம் கடல் சமுத்திரத்தை அவருக்கு கப்பல் வண்டிருக்கு படகு கப்பல் வந்துருக்கு அதை விட்டுட்டும் சாகரத்தை பொதுவான விஷயம் வித்தையால் செய்ய முடியுமோ கிரியாரூபங்களாக செய்ய முடியுமோ செய்யலாம் ஆனால் வேதாந்த வித்தியை இருந்தால் சம்சார சாகரத்தை தாடலாம் ஆத்ம ஜியானத்தை கொடுக்கக்கூடிய ஆண் வீக்ஷுக்கு அப்படின்னு சொல்ல அப்படிப்பட்ட வேதாந்த வித்தியை தெரிஞ்சால் ஆத்மா ரூபலட்சணம் தெரியும் அப்போ தான் யாருங்கிற ஞானம் வந்து சுரூப ஞானம் வந்தப்புறம் சரீரன் தான் இல்லை தன்னை சேர்ந்தது எதுவும் ஆத்மாவை சேர்ந்த அனாத்ம விஷயம் தெரிஞ்சதுன்னா சம்சாராக தாங்கணும் இப்படி கிரியாரூபங்களான யாகங்களாக தாண்ட முடியுமோ தாண்ட முடியாது அப்புறம் வாச்சால் மாயாடி சின்ன குழந்த பாலிஷன் தப்தம் கர்ப்பம் கொண்டவன் அக்கியம் புத்தி இல்லாதவன் பண்டிதமான் பண்டிதன்னு அபிமானம் கொண்டவன் மர்த்தியம் மனுஷ சரீரத்தை கொண்டவன் அப்படி இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோபாலனை ஆச்சிரித்து கோபர்கள் இந்த கோபர்கள்லாம் எல்லோரும் சேர்ந்து கோபாலர்கள் கோபியர்கள் எல்லாரெல்லாம் சேர்ந்துட்டு எனக்கு கெடுதலை செய்தார்கள் அப்பிரியத்தை செய்தார்கள் வேண்டாதரை செய்தார்கள் எனக்கு பிடிக்காத செய்தார்கள் இட பார்ப்போம் அதனுடைய அர்த்தத்தை விசேஷ அர்த்தத்தை பார்ப்புமோ சம்பத்தால் ஸ்ரீயா இதாக சம்பத்தால் அவலிப்தானம் இந்த கிருஷ்ணனான மனசு சந்தோஷம் அடைந்தவர்களான்னு இவர்களுடைய ஏஷாம் இப்படிப்பட்ட இவர்களுடைய கோபர்களுடைய ஐஸ்வர்யமத்தால் ஸ்ரீமரஸ்தம்பம் அதாவது கர்வம் வேண்டிய அளவு அவர்களுக்கு வேண்டிய வத்துக்கள் இருக்குது அதுதான் ஐஸ்வர்யம் இந்த பண நோட்டு இருக்கிறது முக்கியம் ஐஸ்வர்யம் இல்லை பணம் டெபாசிட் ஷேரு கார்பங்களாக இருக்கிறது தான் இல்லை இல்லை இவர்களுக்கு வேண்டியது வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விதமான ஐஸ்வர்யங்கள் இருக்குது அதை கொண்ட அந்த ஐஸ்வர்யத்தால் அதான் சீமது சீமது அதனால் ஸ்தம்பம் மரத்தால் ஏற்பட்ட கர்வத்தை போக்கடிங்க பசுக்கள் இவர்களுக்கெல்லாம் செல்வம் வந்து பசுக்கள் தானே அந்த பசுக்களை நாசம் பண்ணுங்க அப்படி சொல்லி பொறுக்க முடியாத வீரியம் கொண்ட வாயு அதாவது தாங்கவே முடியாது அவ்வளோ ஒரு பலம் வாய்ந்த வீரியம் கொண்ட வாயு நானும் வந்து மருக்கணங்கள். அதுதான் மருத்கணங்கள் வாயு குணம் நாற்பத்தொம்போது ஏற்கனவே பார்த்துட்டு வந்து கொஞ்சம் நாம இருக்கேன் ஆறாவது ஸ்கந்தத்தில் கடைசி பதினெட்டாம் அத்தியாயத்தில் பத்தொம்பது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது திதிக்கு பிறந்தவர்கள் நாற்பத்தி ஒம்போது பேர் மறு கணங்களாக இருக்கார் வாயு குணங்கள் அவன் நானும் சேர்ந்து ஐராவது யானை மேலே ஏறிண்டு அங்கே வந்து நந்தகோபுடைய கோகுலத்தை பாழ்பண்ணுறதுக்காக கோவத்து வரேன் போங்க அப்படி சொன்னான் ஏவினான் அந்த சாம்பர்த்தகம் சொல்லப்பட்ட மேக அதனால அப்படி கோ சாம்பார் பழைய காலத்தில் வீசக்கூடிய அந்த மழை கூட்டங்களை கோகுலத்தில் போய் புழிந்து பசுக்களை அழித்து அவருடைய கர்வத்தை போக்குங்கிறப்ப அப்படி சொன்னா நானும் பின்னாலே வரேன் அந்த வேகமா தாங்கவே முடியாது அப்படி பலமான காத்து வீரியம் கொண்ட வாயு குணங்களோட நானும் ஐராவதத்துக்கு ஏறி வரை சொன்னது இந்த இதில் அர்த்தம் என்ன சொன்னது ஆண் வீக்ஷிக்கும் ஆத்மஜானத்தை கொடுக்கக்கூடியது ஆண் வீக்ஷம் அப்படிப்பட்ட வித்யா வேதாந்த வித்தியை விட்டுவிட்டும் அது இருந்தால் இந்த சம்சார ஜாகரத்தை தாண்ட முடியும் அதை விட்டுட்டும் திடமில்லாத கிரியாரூபங்களால் யாகங்கள் பண்ணால் கர்மாக்கள் பண்ணால் ஞானத்தை அடைய முடிய முடியாது அந்த மாதிரி வெறும் பேராலை வந்து நம்ம க சமுத்திரத்தை தாண்ட முடியுமோ தாண்ட முடியாது கப்பலுங்கிற ஒரு சாதனம் இருந்து தாண்டும் அப்படி சொன்னாலையும் அப்புறம் வந்து மேல் வார்த்தையாக சொன்னது மேலே விழுந்த வார்த்தையாக சொன்னது வாசாரம் வாயாடி வாரிசம் சின்ன குழந்தை தப்தம் கர்ப்பம் பிடித்தவன் அக்யம் புத்தியில்லாதவன் பண்டிதமானன் தானே பண்டிதன் நினைக்க முடியவன் மரத்தியம் கொண்டவன் அதாவது சாகரதே தன்னுடைய தர்மமாக கொண்ட மனுஷ சரீரத்தில் ஈர்க்கக்கூடிய கிருஷ்ணன் அப்படிப்பட்ட கோபாலன் கிருஷ்ணன் ஆஷயித்து அப்படின்னு சொல்லுது மேலெழுந்த வாரியான அர்த்தம் உள்ளே இருக்கக்கூடிய சூக்மர்த்தம் மறுபடியும் வளர்க்குவேன் வாசாரம்னா வேதாந்த சாஸ்திரங்களால் வாசாரன வேதாந்த சாஸ்திரங்களால் மட்டுமே தெரிந்து கொள்ளக்கூடியவன் அதுதான் அதனுடைய உள்ளர்த்தம் சூக்மார்த்தம் பாலிஷன் குழந்தை போல் அபிமானம் இல்லாதவன் குழந்தைக்கு அபிமானம் இருக்கும் இருக்காது இப்போ ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்தினா அபிமானம் இருக்கும் இருக்காது ஸ்தப்தம் வணங்க தகுந்த எவருத்தரும் இல்லாதவர் அவன் நமஸ்காரம் பண்ண வேண்டியது யாருமே இல்லையே அதுதான் அதாவது உட்காரம் மிக்காரம் இல்லாத போது யாரை நமஸ்காரம் பண்ணுவார் யாரை வந்து வணங்க முடியும் அப்போது சர்வஜன் அதான் அறிவற்றவன் ஆஜ்யம் அதிகமான ஜானம் உண்டவன் பண்டிதங்கிற அபிமானம் பண்டிதமான பிரம்மஜானிகளால் மிகவும் வெகுமதிக்கப்பட்டவர் பண்டிதமான பிரம்மஜானில் வெகுமதிக்கப்பட்டவர் கொண்டாடப்பட்டவர் மத்தியம் மரண தர்மத்தை கொண்ட பக்த கொண்ட அந்த மனுஷ தேகத்தை பக்தவாச்சலுக்கான் அவர்களோடு சேர்ந்து தானும் மனுஷனாக இருக்கான் மத்தியம்னா மரண தர்மத்தை கொண்ட மனுஷ சரீரத்தை பக்த வாசியலத்துக்காக மனுஷனாக அவனு தோன்றியிருக்கான் அப்படிப்பட்ட கிருஷ்ணன் ஆசிரியத்தையும் ஆனந்தரூபி கிருஷ்ணன் அதுதான் உண்மையான அர்த்தம் கிருஷ்ணன்னா ஆனந்த ரூபியாக அர்த்தம் அப்படிப்பட்ட அர்த்தம் அதை வந்து மேலே பார்த்தே திருட்ராப்பில் இருக்கும் இப்படி அபி அப்படியே எனக்கு பிடிக்காததை செய்தார்கள்னு சொன்னார் வருமான பார்த்தா சுக்கர் சொல்கிறார் ஏ ராஜனே பரீட்சித்தேன் இந்திரன் தனக்கு செய்ய வேண்டிய பூஜையை தடைப்பட்டு போச்சு நின்று போச்சு அதை தெரிஞ்சு கொண்டு கிருஷ்ணன் வந்து தன்னை கிருஷ்ணனை அண்டியிருக்கக்கூடிய கிருஷ்ணன் வார்த்தையை கேட்டிருக்கக்கூடிய நந்தர் நந்தகோபர் போன்ற மற்ற கோபர்களிடம் கோபம் ஒன்றான் கோபம் யாருக்காவது கொடுக்க வேண்டியதை கொடுக்கலை அவர்களை செய்ய வேண்டிய மரியாதை பண்ணலைன்னா கோபம் அர்த்தம் உடனே வந்துடும் இது இயற்கையான குணம் தேவர்களுக்கு தலைவனாக அவருக்கு வந்துடும் தானே ஈஸ்வரன் கர்வம் கொண்ட அந்த இந்திரன் ஆமாம் மூன்று லோகங்களுக்கு வந்து தலைவனாக இருக்கன் அவனுக்கு இந்திர பதவிங்கிறது அனுபவிக்கக்கூடிய பதவி அப்படி இருக்கக்கூடியவன் கோபம் வந்து லோகத்தையே அழிக்கக்கூடிய சம்பர்த்தகிற மேக கூட்டம் அது எப்போ வருது அது வந்து பிரளய காலத்தில் தான் வேலை செய்யும் பிரளைய இந்த மேகங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறதுனால அவனுடைய தலையில் இருக்குது அவன் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து சேஃப்டி வால்ட் எல்லாம் வைக்கிற இல்லையா அந்த மாதிரி சேஃப்டி வாழ்வு வைக்கிற மாதிரி வாழ்ட்டு மாதிரி இங்கே தனியாக வச்சுருக்கேன் அவரது அந்த மிகங்களை கூப்பிட்டு அவர்களுக்கு ஒரு உத்தரவு போட்டேன் அவர்களை வந்து இப்படி பேச ஆரம்பித்தான்னு சொன்னான் உத்தரவு போட்டேன் ஆக்கிய பிறப்பித்தான் காட்டில் வசிக்கக்கூடிய இந்த கோபர்களுக்கு ஐஸ்வர்யம் அதிகமாக இருக்கிறதுனால ஐஸ்வர்யம் என்ன இதுதான் கோதனந்தான் கோதனந்தான் அவர்களுக்கு ஐஸ்வர்யம் அந்த பிருந்தாவனம் கோவர்தனகி இதெல்லாம் வேண்டிய அளவு அந்த கோக்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்குறது யமுன ஜலம் கொடுக்குறது எல்லாம் எந்த ஒரு அதிகமான கஷ்டம் இல்லாமல் கண்ணன் காப்பாற்றுவேன் அதனால் அவர்களுக்கு வந்து அந்த இது மூணு அரேகே நீவா சாற்பணிகி ரமாக்கீடம பூன்னு இருப்பேன் சர்வ சமர்த்தியமாக இருக்கு ரமாக்கீடத்தின் அப்போது அது அதிக அதிகமாக செல்வம் இருக்கிறதுனால இவர்களுக்கு கருவம் கொடுக்கும் அதனால் மனுஷனான கிருஷ்ணனை ஏற்றுக்கொண்டும் தேவர்களை வந்து அவமதித்திருக்கிறார்கள் இந்த கோபர்கள் அதனால் ஆத்ம ஜியானத்திற்கு ஆண் வீக்ஷிங்கிற பிரம்மவர்த்தி அதுதான் பிரம்மவதி அதுதான் அதுதான் உபோ உபயோகப்படும் அதை விட்டுட்டு கர்மங்கள் ரூபமாக இருக்கக்கூடிய திடமாக இல்ல வலிவில்லாத பராக்கிரமம் இல்லாத சக்தி இல்லாத சக்தி இல்லாத யஜ்யங்களை பண்ணால் என்ன பிரயோஜனம் பிரம்மிய கிடைக்குமோ மோட்சம் கிடைக்குமோ ஓடமாக ஓடமாக பிடிச்சிட்டு சம்சார கடலை தாண்டக்கூடிய விரும்ப ஜடர்கள் மாதிரி அவர்கள் செயல்படுகிறார்கள் கிருஷ்ணன் ஒரு வாயாடி சின்ன பிள்ளை திமிர் பிடிச்சவன் அறிவில்லாதவன் அதாவது பெரிய புட்சாலின்னு அதாவது தான் எல்லாம் தெரிஞ்சவன்னு ஒரு அகங்காரம் உண்டு சாதாரண ஒரு மனுஷன் இவனை துணையாக கொண்டு கோபர்கள் எனக்கு பிரியமில்லாதே பிடிக்காதே செய்தார்கள் விசேஷர்த்தம் அப்புறம் பார்க்கணும் மிகங்கள இந்த ஐஸ்வர்ய செழிப்பால் செல்வ செழிப்பால் அந்த இவர்களுக்கு கோ கோதனந்தான செல்வம் அதனால் ஏற்பட்ட கர்வத்தால் கிருஷ்ணனால் பெரிய மனிதர்களால் செய்யப்பட்ட இவர்களுடைய கர்வத்தை இவர்களை வந்து தேவர்களை விட பெரிய கிர பெரிய மனுஷங்கள் ஆகிட்டார்கள் இவருடைய கருவத்தை பொடி பொடியாக்குங்கள் பூர்ணமாக்குங்கள் பசுக்களை அழிங்க த பசுக்கள் தான் தனம் எல்லாத்தையும் அழிங்கள் ஏங்கள் நந்தனுடைய கோகுலத்தை அழிப்பதற்காக பெரிய சக்தி படைந்த ஆற்றல் படைந்த மருத்துவன்னு சொல்லப்பட்ட காற்றுக்கூட்டங்களோட அதான் நாற்பத்தி ஒது காற்று இது காற்று கணங்கள் அந்த ஆறாவது ஸ்கந்தத்தில் கடைசியில் பதினெட்டு பத்தொம்பது அத்தியாயத்தில் பார்த்தோம் திதிக்கு பிறந்தவர்கள் அதை வந்து ஏழாவட்டினான் க இந்திரன் மறுபடியும் ஒன்று ஏழாவிட்டனான் கடைசியில் அது வந்து தேவர்கள் கோஷத்தில் சேர்க்கப்பட்டது காற்று கணங்களாக சேர்க்கப்பட்டது காற்று தேவதைகளாக அவர்களோடு சேர்ந்து அவர்கள் தாங்க முடியாத சக்தி அடைந்த காற்று கூற்றங்கள் அவர்களோடு சேர்ந்து ஐராவத்தின் மேலே ஏறி நான் உங்களை தொடர்ந்து உங்கள் பின்னாலே வரேன் நீங்கள் முன்னால் போய் மழையை விஷயங்கோ அப்படின்னு சொன்னார் இந்த விசேஷமான அர்த்தம் பாயிசம் வாசாதம் வாச்சாலம் பாலிசம் தப்தம் அத்தியம் பண்டிதமானியம் மத்தியம் கிருஷ்ணம் இப்போ ஏழு வார்த்தைகள் இது ஏழு வார்த்தைகள் அர்த்தம் வேலை வாச்சாலம் பாயாடி பாயாடியில் வேதசாஸ்திரங்களால் அறியத்தக்கவன் அதுதான் பாயாடி இல்லை வேதசாஸ்திரங்களால் அறியத்தக்கவன் பாலிசம் குழந்த இது வந்து சிறுபொல்லாம் குழந்த மாதிரி நான் என்னன்னு சொல்லப்பட்ட அபிமானம் இல்லாத பாலிசம்னா சின்ன பிள்ளை இல்லை பாலிசம்னா சின்ன பிள்ளை இல்லை குழந்தை மாதிரியும் ஒரு அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடியது அகம் அம்மா நான் என்ன அபிமானம் இல்லாதவன் ஸ்தப்தம் திமுனை பிடிச்சவன் வணக்கம் கொள்பவர் இல்லாதவன் இவன் வந்து நமஸ்காரம் பண்ணுறதுக்கு யார் இல்லைய அதுதான் அதுதான் அக்கியம் புத்தி இல்லாதவன் புத்தி அறிவற்றவன் சொன்னது இல்லையா எல்லாம் தெரிஞ்சவன் சர்வக்யம் அனைத்தும் அறிந்தவன் பண்டிதமானம் அது வந்து எல்லாம் தெரிஞ்சவன் அகங்காரம் கொண்டவன் அதுதான் பண்டிதமான பிரம்மஜானிகளால் கொண்டாடப்படுவன் பண்டிதமான பண்ட பிரம்மஜானிகளால் மிகவும் போற்றப்பட்டு கொண்டாடப்படுவது மத்தியம் மத்தியம்னா சாதாரண ஒரு மனுஷன் மனுஷத்தை கொண்டவன் மனுஷ மனுஷர்களை உயிவிப்பதற்காக மனுஷர்களை வந்து உயிவிப்பதற்காக மனுஷ வேஷம் தரித்துன்னு வந்தவன் இதான் அந்த விசேஷமான கிருஷ்ணன் கிருஷ்ணம்னா ஒரு சாதாரண பேர் கொண்ட ஒரு சாதாரண இடையன் ஆனந்தமே ரூபமாக இருக்கக்கூடியவன்னா அதனுடைய அந்தரகதமான அர்த்தம் கிருஷ்ணம் ஆனந்தமே ரூபமாக்கக்கூடியவன்னா இந்த கிருஷ்ணம் வியாக்கியாதைகளை சொல்கிறார் இந்த இருபத்தஞ்சு அத்தியாயத்தில் பஞ்சவிம்சே ருஷா சக்கரே ரஜனாசாய வருஷத்தையும் உத்ரத்திய கிரி கிரிம் ஆசாராத்து அரக்ஷத்து கோகுலம் பிரபு இந்திரன் வந்து ரொம்ப கோபம் கொண்டு கோகுலத்தை அழிக்க வரபோதும் மழை பெய்கிற போதும் பிரபுவான கிருஷ்ணன் கோவர்தன மலையை தூக்கி நிறுத்தி கோகுலத்தை ரட்சித்தான்னு சொல்லப்பட்டதில் இப்போ இந்திரன் வந்து கிருஷ்ணனை நிந்திக்கிறான் அப்படி இருந்தித்தாலும் அவனுடைய வாக்கு இருக்கு அவனுடைய வாணி வாக்கு அது வந்து கிருஷ்ணனை சுதிக்கிறா போல உள்ளே இருக்கக்கூடிய கூடமான ஒரு மறைந்து இருக்கக்கூடிய சூக்மான அர்த்தம் வாஜாதம் காத்தங்களை வெளியிட்டவர் பாலிசம் இப்படிப்பட்டது இப்படி இருந்தாலும் குழந்த மாதிரி எந்த அபிமானம் இல்லாதவன் ஸ்தப்தம் தான் வணங்கக்கூடியவர் யாரும் இல்லாதவர் அதனால் வணங்க வேண்ட வணங்க வேண்ட அவசியம் இல்லாமல் இருக்கார் தன்னை விட மேலான அறிஞர் எவரும் இல்லாதவர் அது அப்படின்னா சர்வஜானம் தன்னை விட பிரிந்த விஷயம் தெரிஞ்சவங்க யாரும் இல்லாதவர் பண்டிதமான பிரம்மவித்துகளால் மிகவும் பகுமானிக்கப்பட்டவன் வெகுமானிக்கப்பட்டன கிருஷ்ணம் எப்பொழுதும் ஆனந்த ரூபமாகக்கூடிய பரபிரம்மத்தியம் பக்தவாத்தியத்தால் மனுஷன் மாதிரி தோன்றக்கூடிய பிரபு இதுதான் உள்ள இருக்கக்கூடிய அந்தரகமான ஒரு அர்த்தம் அதாவது சூக்மா மேலே மேலே பார்ப்போம் எட்டாவது ஸ்லோகத்திலே மேலே தொடர்போம் எட்டாவது ஸ்லோகத்திலே மேலே தொடர்போம் ஸ்ரீ சுகாச்சு மகவத மே நிர்முகனா நந்தகோகலம் ஆசாரி பிடைய மாசு ஓஜசாம் ஸ்ரீ சுகவு மகவத்த मेगा निर्मुक्त மேகன நந்தகோகம் ஆசாரை பீடைய மாசு ஓஜச வித்தோத்தமன வினந்தன தீவிரமருகணைலும்னோஜர விதியோமானு தனந்த தனயித் தீவிரமருகணைலும்னா பஷகுதிரசரா தூணாஸ்ூலாவர்ஷாரா முச்சன் அபிரேஷு அபிட்சி பிளாவியமான நோன்ன தூணாஸ்ல முச்சன்சு அபிரே அபிஷா ஜலௌகிப் பிளாவியூ நாசாராதித்த பசவோஜா வேண கோவிந்தம் சரணம் கோவிந்த பட்டாபிஷன் இனிமே தான் நடக்க போகிறது முன்னாலேயே முன்னாலேயே கோவிந்த வந்துவிட்டோம் சில இடக்கு மடக்க கேள்விகள்லாம் கேட்டார் ஒத்தர் கேட்டார் ஒத்திரை ஒருத்தர் தான் இது வரைக்கும் ஒரு ஏழு வருஷத்துல மனதில் கேட்டார் அதாவது இது பின்னால தானே வரப்போகுது ஏன் முன்னால சொன்னார் எப்படி வருவது அப்படின்னு ஏற்கனவே சொன்னான் இந்த கண்ணன் வந்து தேச கால வஸ்து பரிச்சேதம் இல்லாதவன் இந்த புஸ்தகமும் பாகவதமும் தேச கால வஸ்து பரிச்சேதம் இல்லாதது பாகவதமும் கிருஷ்ணனும் ஒன்றும் இந்த ஸ்லோகங்கள் அடியன் சொல்கிறதும் விளக்கங்கள் சொல்கிறது எல்லாமே கிருஷ்ணனை வாக்குரூபமான விஷயம் அதாவது எப்படின்னா அடியன் இருக்கேன் நான் ஒரு வஸ்து இந்த ஒரு வஸ்து ஏதோ ஒரு மனுஷ சரீரத்தில் இந்த ஒரு வயசான கட்டு வஸ்தும் இருக்குது இது வந்து நீங்களாக முடியாது நீங்கள் நானாக முடியாது அப்புறம் நான் இப்போ வந்து ஒரு இடத்துல உட்காண்டே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணேன் நீங்கள் கேட்கக்கூடிய இடத்துல நான் இருக்க முடியாது நீங்கள் நான் ரெக்கார்ட் பண்ணுற இடத்துல இருக்க முடியாது நான் ஒரு நேரத்தில் பர்ட்டிக்குள்ள நேரத்தில் இப்போ பண்ணுறேன் இப்போ வந்து அதே சொல்லலாம் அது பரவாயில்ல சொல்லலாம் இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை ஒம்பதாந்தேதி நான் ஒரு ஒரு மணிக்கு நான் ரெக்கார்டு பண்ணிகிட்ருக்கேன் நான் வேறு நேரத்தில் நீங்கள் கேட்குற போது நான் இருக்க முடியாது நீங்கள் கேட்குற போதும் நீங்கள் இந்த இட நேரத்தில் இருக்க முடியாது அப்படியும் நம்ம கட்டுப்பட்டவர்கள் காலத்தாலும் தேசத்தாலும் வத்துவாரையும் அவன் கட்டுப்படாதவனும் ஆகினால இது முன்னாள் இது வந்து சாஸ்திரம் ஞானசாஸ்திரம் பக்தி சாஸ்திரம் அதனால் முன்னப்பினா இதெல்லாம் ஹிஸ்டரி புக் மாதிரி பார்க்கக்கூடாது நம்ம வந்து இந்த செக்யுலரிசம் கொடுத்த ஒரு அயோக்கியத்தனமான விஷயம் மாரல் எஜுகேஷன் போயிடுச்சு ஹிஸ்டரி வந்து தப்பு தப்பாக பொய்யா எழுதின ஹிஸ்டரியை படுத்து வச்சுன்னு அந்த புத்தியே நமக்கு கொண்டு இப்போ அடியேன் வந்து ஸ்கூலில் ஏதோ ஓரளவுக்கு ஃபஸ்ட்டாக வந்து என்னச்சுங்கோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டாக இப்போ ஸ்கூலில் சொன்னேன் நான் வந்து பாசே ஆக மாட்டேன் ஏன்னா படித்ததெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய படிப்பெல்லாம் அவ்வளோ அடி மடிமட்டமாக இருக்கும் அதை வந்து ஏற்றுக்க முடியாது அந்த இந்த ஞானம் இருக்குது அந்த படிப்புக்கு ஒத்து போகாது அதனால் அதுதான் புரிஞ்சுக்கணும் அட்லீஸ்ட்டு பாகவர்த்தியால் தெரிஞ்சுக்கணும் மேலே பார்ப்போம் சிரசுதாம்சம் சிரஹா சுதாம்ச காயேன பிரச்சாத்ய ஆசார பீடிதா வேப்பமானா பகவதா பாதமோல் உபாயுகும் சிரஹா சுதாம்ச காஜேன பிரச்சாத்யாசார பீடிதா வேப்பமானா பகவதா பாதமோல் உபாயுகும் அப்படியே ஏன் சொன்னேன்னா இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு அந்த தவறு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சொன்ன அந்த தவறில் செய்யக்கூடாது அதில் ஈடுபடக்கூடாது அதுக்காக சொல்ல மறுபடி மருப்பம் எட்டாவது ஸ்லோகத்தில் ஸ்ரீசுகோவாச்ச இத்தம் மகவா ஆக் மேன்தா நந்தகோகலாரி பீடைய மாசுர் ஓஜச ீசுகவாச்சம் இத்தம் மகவாஜ மேனோகலமாரிய பீடைய மாசுர் ஓஜசம் வித்தியோமனவிகே தனந்த தனியு தீவிரே மருகணேன் பூஷோஜர் வித்தியோத்தன விகி தனந்த தனியு தீவிரே மருகணா நுஷோஜர தூணாஸ்லாரா முன்ச்சந்து அபிரேஷு அபட்சம் ஜலௌகி பிளவியமான பூநாச்சும் நோம் தூணா ஸூலாவர்ஷார முன்சந்த அபிரேஷு அபிஷன் ஜலவுகி ப்ளவியமான பூநாசிய அத்தாராதினவோ ஜாத்தவேப்போ சீத்தரோவிட வேயு அத்தாதி பசவோ ஜாத்தவேப்போ சீத்தரோவிடம் யு யார் கோவிந்த நம்ம திருமலையப்பண்ண மலையப்பாமி சிரஹா சுட்டாம்ச்ச காயேன பிரச்சாத்திய ஆசார பீடிதா வேப் மாநா பகவதா பாரமூலம் உபாஜியுகம் சிரஹா சுட்டாம் சாயேன பிரச்சாத்யா ஆசார பீடிதாக வேப் மாநா பகவதா பாரமூலம் உபாஜியுகம் அர்த்தமாக இருக்கும் சுக்கர சொல்கிறார் மேலே இப்படி கண்ணன் வந்து ரொம்ப நிந்தித்தான் திட்டினான் மேகக்கூட்டங்களை ஏவினான் நின்றன் பின்னாலே ஐராவத்து இருக்குது இப்படி ஏவப்பட்டு கட்ட வழுத்தப்பட்ட விட்டாச்சு அதாவது சேஃப் சேஃப்டி வாழ்த்தில் போடுறாப்பில் ஓரமாக இங்கேயாவது ஊற்றி வச்சுருந்தது அவள் எல்லாம் ஊற்றி அந்த மேகங்கள்லாம் பலமான மழையால் நந்த நந்த கோபுருடைய அப்படியே க படுத்து அரைஞ்சு விட்டு தொந்தரவு ஒரே பிரகாசிக்கின்றன இடிகள் ஒரே பயங்கர இடி பயங்கர இடிகள் இடிக்கணும் விடாமல் இடிக்கிறது மின்னல்கள் பளிச்சு பளிச்சுன்னு கண்ணை பறிக்கிறது அப்படிப்பட்ட மேகங்கள் ரோ வேகமாக வாயு குணங்களால் அழைக்கப்பட்டு அதான் மருத்து குணங்களால் அழைக்கப்பட்டு ஆலங்கட்டி மழையாக பொழிஞ்சிது ஆலங்கட்டி மழை எப்படி பொழிஞ்சதுன்னா இந்த ஐராவதத்தினுடைய தும்பிக்க இருக்க அந்த தும்பிக்க அளவுக்கு சேத்து பொழிஞ்சிடும் அப்போ மேகங்கள் விடைவிடாமல் இப்படி தூண் மாறி ப மழை தாரங்களை பொழிகிற போதும் பூமியானதையும் ஜலப்பிரவாகத்தில் போய் மூழ்கி போடுது மேடுபடலான்னு தெரியலை அப்போ பசுக்களும் கோபர்களும் கோபிகைகளும் அப்படிப்பட்ட பேய் மழை பெய் காத்தால் குளிரால் வருத்தப்பட்டு பெய் மழை பெய் காற்று கூட வருத்தப்பட்டு சாதாரண காட்டுவாசிகளாக இருக்கிற மாதிரி தான் இருந்தார்கள் நடுக்கத்தோடு கோவிந்தனை சரணமடைந்தார்கள் கோவிந்தன் இங்கே முன்னாலேயே அந்த கோவிந்தநாமா வந்துருக்கும் கோவிந்தநாமா எப்பவும் இருக்குது ராமநாமா எப்பவும் இருக்குது ராமநாமா எப்பவுமே இருக்குது கோவிந்தனமாக எப்பவும் அது வந்து இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இதுன்னு சிஸ்டரி சமாச்சாரம் இல்லை அப்புறம் நம்ம கோவிந்தனையும் எடுத்துக்கலாம் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை தான் வசத்தின்னு இல்லை புரட்டாசி மாதம் முழுக்க கோவிந்த மாதமாக வச்சுக்கலாம் அப்படிப்பட்ட மலையப்ப சுவாமியை திருமணமடைந்தார்கள் அவன் அப்போ இடத்துல ஒன்று சொல்லணும் அண்ணா பிரேமி அண்ணா வந்து மிக அழகாக வந்து அவரை கோவிந்தனையே சரணமடைவதற்காக ஒரு நாற்பது ஸ்லோ அழகாக பண்ணிருக்கார் ரொம்ப அழகாக பண்ணிருக்கார் அப்படியும் இந்த இடத்துல சொல்லணும்னு தோன்றும் அப்போது தலையையும் குழந்தைகளையும் சரீரத்தால் மறைச்சிந்து மழையால் கா பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு கிருஷ்ண பகவானுடைய பகவான் கோபாலனுடைய பாரமூலத்தை எல்லோரும் அடைந்தார்கள் அப்புறம் மா பார்ப்போம் கிருஷ்ண